செல்வம் போல் சேர்கவே என் ஆசான் வீரராகவருக்கு புகழ் அருள்மிகு காலத்தீஸ்வரன் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவில் நிர்வாகிகளே கோவில் கைங்கர்த்திகளே ஒவ்வொரு புதன்கிழமையும் நடைபெறும் ஸ்ரீ மயூரகவை அறுவை செய்த ஸ்ரீ சூரியசதகம் தொடர்வு உபன்யாசத்தின் உபயதாரர்களான வைஷால்பதி திருமதி கே லட்சுமிபாய் அம்மார் அவர்களே திருமதி அலமேல புருஷோத்தம் அவர்களே இங்கு அமர்ந்துள்ள பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் ஸ்லோகம் அறுபத்தி அக்ஷே ரக்ஷாம் நிபத்ய பிரதிசர வலையேகி युगाग्रम ुगाग्र धूस्तं दग्धधूमा प्रहितोचरे चर्चाश्चक्रे चर मलयजपयसा सिद्वस्त्रस्यं वंद दिवे सह नुदत துரிதானே அம்சுமத் செந்தனோ வகா சூரியனுடைய ரதத்துக்கான ஸ்லோகங்களை படித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த ஸ்லோகத்திலே சூரியனுடைய ரதத்துக்குரிய சில சிறப்புகளை சொல்லுகிறார் அதாவது சூரியனுடைய ரதம் சூரியனை சுமந்து கொண்டு வான வீதியிலே போகிறபோது அங்கே உள்ள சித்தர்களின் மனைவிகள் அந்த ரதத்துக்கு செய்யக்கூடிய மரியாதையை பற்றி இதில் பார்க்கிறோம் சூரியனுடைய ரதமானது நம் கண்ணுக்கு புலனாவது போல ஒரு சாதாரண உயிரில்லாத வாகனம் அல்ல அது ஒரு தெய்வம் தேவதை அந்த சூரியனுடைய ரதத்தினுடைய உடம்பிலே உடல் பாகத்திலே எல்லாம் வணக்குதற்குரியவை என்பதை நாம் புரிந்து கொள்ளும் விதமாக வித்யாதரர்கள் வாழக்கூடிய மார்க்கத்தின் வழியாக இந்த ரதம் செல்லும்போது சித்தபுருஷர்களுடைய மனைவிகள் அந்த ரதத்தின் பல்வேறு பாகங்களிலே மஞ்சள் குங்குமம் சந்தனம் பூசி இரட்சை கட்டி வழிபடுகிறார்கள் அப்படி ஒரு சிறப்பு உடையது அந்த சூரியனின் ரதம் அது உங்களுக்கு சகல பாவங்களையும் போக்கி சகல நன்மைகளையும் செய்யட்டும் அப்படின்னு இந்த சுலோகத்துல சொல்ற அக்ஷே அக்ஷ அப்படின்னு சொன்னா இருசு அச்சுன்னு சொல்றோம் ஒரு சக்கரத்தனுடைய நடு போகுமே அதுக்கு அக்ஷம்னு சொல்றது இது வந்து மனித உடம்பில் அக்ஷம்னு சொன்னா எலும்ப குறைக்கும் அதை தான் வந்து அக்ஷுங்கிறத அக்கு அப்படின்னு மாற்றி ஆழ்வார் வந்து அக்கும் புலியினது அதலும்னு அக்கு அப்படின்னு சொன்ன அக்ஷ எலும்பு அதை தமிழில் அக்குன்னு மாற்றுறாரு அதை தான் இப்போ இந்த ரவுடிகள்லாம் பேசுகிற போது ரொம்ப நம்மக்கிட்ட டப்பாக்கி அதை பற்ற அக்கு வேறு ஆணி வேற பிச்சு போடுவேன் அப்படிமா அந்த அக்குன்னா என்ன அப்படின்னா எலும்புன்றது எலும்பு வேற சதை வேற அர்த்தம் இங்கே அக்யன அந்த சக்கரத்தினுடைய அச்சிலே தேவஸ்திரிகள் என்ன பண்றாங்களா ரக்ஷாம் ரக்ஷ அப்படின்னா ரக்ஷ கட்டக்கூடியது அதாவது ரக்ஷ என்று இந்த நாட்டில் ஒரு நம்பிக்கை உண்டு காசிக்கு போய் நான் ரட்ச கட்டிட்டு வந்தேன் திருப்பதிக்கு போய் ரக்ஷ கட்டினேன் திருத்தணிக்கு போய் ரக்ஷ கட்டினேன்னு சொல்லுவோம் ஒரு சாதாரண கயிறு முடி கயிறு அதிலே ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தினுடைய திருநாமத்தையோ மந்திரத்தையோ சொல்லி இருபத்தோரு முடிச்சுக்களோ ஏழு முடிச்சுக்களோ மூன்று முடிச்சுக்களோ ஒன்பது முடிச்சுக்களோ போட்டு அந்த தெய்வத்தினுடைய அருள் அந்த முடிச்சுகளுக்குள்ளே இருக்கும்படி பண்ணி அந்த தெய்வீகமான நபர் மந்திரமூர்த்தி ஒரு குறிப்பிட்ட நபருடைய கையில் கட்டுவார் கட்டுனா காசி விசாலாட்சியோ திருப்பதி பாலாஜியோ திருத்தணி முருகனோ அப்படின்ற அருள் வந்து நம்ம பாதுகாக்கும் பிரபலமான குஸ்தி பயில்வான்கள் கட்டியிருப்பாங்க ரட்ச கட்டியிருப்பாங்க குஸ்தியில வெற்றி வரணும் அப்படிங்கிறதுக்காக காமா பயில்வான் கட்டியிருந்தார் தாராசிங் கட்டியிருந்தார் ஹர்பான் சிங் கட்டியிருந்தார் அஜித் சிங் கட்டியிருந்தார் இவங்கெல்லாம் பிரபலமான பயில்வான்கள் அந்த ரட்சையானது நமக்கு தீங்கு வராமல் ரட்சிப்பதனாலே அதுக்கு ரட்சை என்று பெயர் தியாகராஜ சுவாமிகளுடைய புகழை பார்த்து பொறாம அவருடைய அண்ணன் என்ன பண்ணா கம்புனால அவரை சாத் சாத்தி சாத்தி விட்டார் இப்ப ராமா ராமா ராமான்னு வாங்கிக்கிட்டார் என்ன பண்ண முடியும் அண்ணன் திருப்பி அடிக்க முடியுமா இந்த காலத்தம்பின்னு அடிச்சு விடுவான் மறுநாள் என்ன ஆச்சு அந்த அண்ணனுக்கு கருந்தெல் கொட்டி விட்டது அவருடனே ஐயோ ஆடிக்கிறார் தியாகராஜ சுவாமிகளுடைய ஸ்தானத்தில் நாம இருந்தால் அண்ணன் எப்போ நல்லா வேணும் நேத்திய நான் அடிச்சு இல்லை ஆண்டவனே இன்னைக்கு தண்டனை கொடுத்துடான் அவனுக்கு போ சாவு அப்படியே சாதாரண தேல் கொட்டலை கருந்தேள் கொட்டியிருக்கு அப்படின்னு சொல்லுவோம் அவர் உடனே ஓடி வந்து ஐயோ இருன்னா கொஞ்சம் சரி ராமா கொஞ்சம் நேரம் அந்த விஷம் தலைக்கேறது அப்படின்னு நீ பார்த்துக்கோம்ட்டு ஓடி போய் தெருக்கோழியில் இருந்த மந்திரவாதியை கூட்டிகிட்டு வந்து தேள் விஷம் இறக்கணுன்னு அவங்க சிவாங்குச்சி எடுத்தோர் மந்திரம் சொல்லி அப்படி மூணு தடவை அப்படின்னா விஷம் இறங்கிடுச்சு அப்போ தியாகராஜ அண்ணனுக்கு தம்பியுடைய மகிமே தெரிஞ்சு நான் இது என்ன அடி அடித்தேன் இன்றைக்கி அந்த காழ்ப்பு கொஞ்சம் கூட மனசில் இல்லாமல் ஒரு நல்ல உள்ளத்தோடு இந்த மாதிரி பண்ணி அந்த மந்திரவாதி அந்த அண்ணனுக்கு ரச்சை பேரை கிடைக்க போனான் இனிமே கொண்டு தேல் கொட்டாமல் இருக்க அப்படின்னு இரட்சை என்பது காப்பு தமிழில் சொல்லப்போனா காப்பு அந்த காலத்து சிற்றிலக்கியங்களில் தமிழ் சிற்றிலக்கியங்களில் பார்த்தீங்கன்னா காப்பு செயல்னு மேலே போடுவாங்க விநாயகர் மேலையோ முருகன் மேலையோ சிவன் மேலையோ திருமால் மேலேயோ காப்புன்னா இந்த நூல் நான் எழுத தொடங்குகிறேன் இது நிர்பிக்னமாக முடிய வேண்டும் அடுத்து இந்த நூலை படிக்கிறவர்களுக்கு சேமம் வேண்டும் அப்படின்னு காப்பு கட்டுறது அதுபோல இந்த தேவஸ்திரீகள் சூரியனுடைய ரதத்துக்கு அந்த ரதத்தின் மேல உள்ள பக்தியினாலே காப்பு கட்டுகிறார்கள் சூரியனுடைய ரதத்துக்கு இவங்க காப்பு கட்டலன்னு சொன்னா அது என்ன ஆக்சிடென்ட் ஆயிடுமா இது பெரியாழ்வார் பெருமாளுக்கு பல்லாண்டு பாடின மாதிரி பெரியாழ்வார் வந்து பெருமாளுக்கு பல்லாண்டு பாடினார் ஏன்னா ஊரு கண்ணெல்லாம் பட்டுருமே அப்படின்னுட்டு இந்த மனுஷனுடைய கண்ணுடைய திருஷ்டி தோஷமானது பெரும்பாலும் ஒன்றுமே செய்யாது ஆனால் பக்தியினால் ஏற்பட்ட ஒரு அன்பு கலக்கம் அறிவு கலக்கம் அவர் அப்படி நினைக்க சொல்லு கிருஷ்ணன் வந்து சின்ன பிள்ளையா இருந்தபோது இட்டுப்பு பூரா ஒரே தாயத்து தான் அவங்க அம்மா ஒவ்வொரு அசுரனையும் கிருஷ்ணன் கொல்ல வேண்டியது உடையவங்க அம்மா ஒரு தாயத்தை கட்ட வேண்டியது அவங்களுக்கு ஆஸ்தான ஜோதிஷியர் புரோஹித ஒருத்தர் இருந்தார் கர்கர்ன்னு நல்ல வெள்ளிகளையும் தங்கத்திலையும் தாயத்தை அடிச்சு அடிச்சு அடிச்சு இட்டுப்பு பூரா ஒரே தாயத்தான் தான் இருக்குமா பாதுகாப்புன்னு அந்த இச்சக்கி என்று உரிய தெய்வம் எதுவோ அதாவது அந்த தாயத்துக்குள்ளே என்ன தெய்வத்தினுடைய மந்திரத்தை சொல்லி அதை உள்ளே உருகேத்தி இருக்கிறார்களோ அந்த தெய்வமே கண்ணனுடைய காலை பிடிச்சி கும்பிட்டு இருக்கோம் கிருஷ்ணா என்னை காப்பாத்துன்னு அப்படிப்பட்ட சிற்று சிறு தெய்வங்களை கும்பிட்டு அந்த அம்மா தாயத்தை கட்டிகிட்டு இருக்கும் ஏமா மேல கண்ணு படக்கூடாதே அவன் அப்பாவியாச்சே ஒருத்தருக்கும் ஒரு கிடத்திலும் பண்ணாதவன் ரொம்ப சாதாரணமான அம்மாஞ்சி அவனை பத்தி ஊரெல்லாம் இப்படி சொல்லுதே அப்படின்னு சொல்லி தாயத்தை கட்டிட்டு அது அன்பின் செயல் அதுபோல இந்த சித்தர்களுடைய மனைவிகள் சூரியனுடைய ரதம் சேமமா இருக்கணும் அப்பதான் சூரிய பகவானுக்கு சேமம் இருக்கும் என்று ரக்ஷாம் நிபத்திய நிபத்தியன பத்த பந்தனம்னா கற்றது ரக்ஷ கற்றது கட்டி நிபத்தியன கட்டி ரக்ஷை கட்டி அக்ஷே ரக்ஷாம் நிபத்திய அச்சிலே சூரியனுடைய சக்கரத்தன் அச்சிலே ஏன்னா அந்த அச்சு முறிஞ்சு போச்சுன்னா தேர்வு விழுந்துருமே அச்சாணிதானே தேருக்கு முக்கியம் தசரதன் சம்பராசுரனோடு யுதம் செய்கிற போது அச்சாணி கீழே விழுந்ததுனாலே கைகை என்ன பண்ணால் தன் விரலை விழுவிட்டு அந்த தேர் கீழே விடாதபடி பாதுகாத்தாள் இப்போ இந்த நாகம்மா கோவிலுக்கு போகிற போது பார்த்தீங்கன்னா அங்கே கடலூரில் வர லாரியெல்லாம் அந்த நாகம்மா கோயிலுக்கு முன்னாள் லாரி அணிப்பாட்டியை அர்ச்சனை எல்லாம் பண்ணி எலுமிச்சம்பளத்தை வந்து டயருக்கு அடியில் வச்சு அதை நசுக்கி அப்படி வண்டியை ஓட்டுவாங்க நாகம்மாள் துணை அப்படின்னு சக்கரத்தில் வைப்பாங்க ஸ்டீரிங் வீலில் போட்டு வைப்பாங்க இன்ஜின் பான்டு திறந்து உள்ளுக்குள்ளே எல்லாம் வைப்பாங்க அவன் மெக்கானிக் பார்த்து என்ன கஷ்டமான சார் இது மிஷின் கெட்டு போவோம் எதோ எங்கெங்க வைக்கிறோம் கணக்கு இல்லையா பஸ்ஸுக்கு வெளியில போட்டு வைங்களாம் போதும் அப்படின்னா இல்லையா இன்ஜினுக்குள்ளலாம் அருள் ஊடுருவ வேண்டாமா அப்படின்னு சொல்லி கண்ட இடத்துல குங்குமத்தை போட்டு பிளாக் ஆயிரும் மிஷின் கார்பரேட்டருக்குள்ள போட்டு விடுவாங்க ஆனால் இது ஒரு நம்பிக்கை இந்திய நாட்டு நம்பிக்கை எல்லா பாகமும் நமக்கு தெய்வ அருளாலே காக்கப்பட வேண்டும் காக்க காக்க கண்கள் காக்க காது காக்க மூக்க காக்கன்னு சொல்றோம்ல அதனால எல்லாம் காக்க அப்படின்னு சொல்லி அச்சு முதல்ல ஒழுங்கா செயல்பட வேண்டும் அந்த இருசு மேலே ரச்ச கற்றார்கள் நிபத்திய பிரதிசர வலையை பிரதிசர அப்படின்னு சொன்ன இது கம்பளி நூலினால் செய்யப்பட்டது பிரதிசரம் என்பது ஒரு வகை நூல் மந்திரித்த நூல் அதை வந்து கற்றது பழக்கம் அதை சில முகுடி உபாசகர்கள் ஊர்ணாவிலும் செய்வார்களாம் ஊர்ணன செலந்தி நாவ செலந்தி வலையிருக்கு இல்லையா செலந்தி வலையினால கூட செய்து கட்டுறது உண்டாம் இந்த பிரதிசர வலையம் என்பது நம்ம ராக்கியின்னு ஒரு ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க சகோதரிகள்லாம் சகோதரர்களை கட்டுவாங்க சில பசங்கள் பொண்ணுங்களை ரொம்ப தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருந்தால் இந்த பொண்ணு என்ன பண்ண சாதிகமாக அந்த ரக்ஷாபந்தன் நாள் வர கொஞ்சம் கையை கொடுங்க அப்படின்னு அவன் ஆசையாக கையை நேட்டுவான் டாக்குன்னு ரக்ஷா கட்டி விட்டோம் இன்று முதல் நீ அண்ணன் நான் தங்கை அப்படின்றான் அவன் கடுப்பில் தெரியவான் சனியனை இப்படி பண்ணுறீ அப்படின்னு அது மாதிரி இங்கே பிரத்திசர வலயம் என்பது ஒரு விதமான மங்களத்தை தரக்கூடியது முதல்ல இருக்கிற ரட்சை அப்படிங்கிறது என்னென்ன தீமை வராமல் தடுப்பது பிரதிசர வலயம் என்பது மங்களத்தை கொண்டு வருது இப்போ எலுமிச்சம் மனம் இருக்கு இப்பவும் எலுமிச்சம்பளத்துக்கு அந்த சக்தி இருக்கிறதாக நம்புகிறாங்க கிரக பிரவேசம் போகிறப்போ எலுமிச்சம்பளத்தை ரெண்டு பக்கமும் குங்குமது தடவி அதை வந்து திசை மாற்றி மந்திரம் சொல்லி எரிவாங்க தீமைகள் வீட்டு வாசலில் எலுமிச்சம்பளத்தை கட்டி தங்க விடுவாங்க லாரியில் பார்த்தா எலுமிச்சம்பழம் எலுமிச்சம்பளத்துக்கு சித்தர்கள் பாஷையில் அரச பேர் பழங்களுக்கு அரசன் யாருடாலும் எலுமிச்சம்பழம் பறவைகளுக்கு கருடன் விலங்குகளுக்கு சிங்கம் பழங்களுக்கு எலுமிச்சம்படம் என்ன இவ்வளவோ சிறுசா இருக்கு இதை போய் ராஜாங்கிறாங்களே அப்படின்னா மருத்துவ குணங்கள்னு பார்த்துக்கிட்டா கூட எலுமிச்சம்பளமானது எவ்வளவோ நன்மை செய்யும் மனிதனுடைய நோய்களுக்கும் சாவுக்கும் காரணமான பித்தத்தை சாந்தி செய்வது பித்தரும் முடியேறும் காலமிகம்பாடு எலுமிச்சம்பளத்துக்கும் நாகப்பாம்புக்கும் சிலையிட பாடும்போது பித்தரும் முடியேறும் நாகபாம்பும் பித்தர் என்ற சிவபெருமான் முடியில இருக்கும் எலுமிச்சம்பளம் பித்தர் என்ற பைத்தியங்கள் தண்ணில தேப்பாக எலுமிச்சை மழத்தை நாமலாம் வந்து டிராபிக்கல் ஏரியாவில் இருக்கிறோம் அதாவது வெயில் அதிகமான இடம் வெயில் காலத்தில் எலுமிச்சை மழை நிறையா சேர்த்துக்கணும் எலுமிச்சை மலை நிறையா முடி நிறைக்காது முடி கொட்டாது கண்ணு வெள்ளெழுத்து நோய் வராது பல ரோகங்கள் அடிபட்டு போகும் பவளத்தை பசுமை பண்ணுறதுக்கு எலுமிச்சை மலை தான் ஊற வைப்பாங்க நீங்கள் வேட்டியில் சட்டையில் ஏதாவது சாயம் பட்டுச்சு காப்பி கரை டீ கரைனா வேறு எதுக்கும் போகாட்டி கூட எலுமிச்சை மழத்தை நீங்கள் தேய்ச்சி உடனே போயிடும் ரெட்டி இங்கு பற்றுச்சுன்னு சொன்னா அந்த எலுமிச்சம்பள சாருக்கும் அப்படி ஒரு அசிடிக் வேல்யூ எஃபெக்ட் இருக்கு அதை வச்சு இன்னும் எவ்வளவோ செய்யலாம் எலுமிச்சம்பளத்தினால செய்யக்கூடிய சாதனைகள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சித்த வைத்திய புத்தகத்துல பக்கம் பக்கமா ஆச்சரியமா இருக்கு அது அரச கனி என்று அழைக்கப்படும் அதனாலதான் ராஜாக்களை பார்க்க போற போது நீங்க வந்து எலுமிச்சம்பளம் கொண்டு போறது பழக்கம் இந்த காலத்துல ஆப்பிள் வாங்கிட்டு போறாங்க அந்த காலத்துல அப்படி இல்லை ஒரு எலுமிச்சை மலை வாங்கிட்டு போகணும் இப்ப நம்ம அண்ணாமலை யூனிவர்சிட்டி புரோ சான்சலர் செட்டிநாட்டு அரசர் அதாவது முதல்ல முதியாய் சிட்டியாக இருந்தார் அதுக்கு முதல்ல அண்ணாமலை சிட்டியாக இருந்தார் இப்போ எம் எம் ராமசாமி சிட்டியாக இருக்கார் அவரை பார்க்க போகிறபோது நீங்கள் ஒன்றும் வாங்கிட்டு போகக்கூடாது எதாவது வாங்கிட்டு போனீங்கன்னா அதை ஏற்றுக்க மாட்டாங்க நீங்கள் என்ன காரியமாக போகிறீங்களோ அந்த காரியம் நடக்காது நீங்கள் வாங்கி கொடுத்து எங்களுக்கு என்ன ஆக வேண்டியிருக்கு அப்படிங்கிற ஒரு மனப்பான்வன் ஒன்னே தான் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க நான் ஒரு காரியமாக அவரை பார்க்க போயிருந்தேன் அப்போ என்ன ஒரு கூட நிறையா திண்டுக்கல் சிறுமலை படம் வாங்கிட்டு போகலாமா அப்படின்னு நினைப்பு அப்புறம் கான்ஃபிடென்ஷியலாக அவங்க ரிஜிஸ்ட்ரார் விசாரித்தேன் ஐயையோ கெட்டது காரியம் போங்க உங்களை உள்ளே நுழைவிட மாட்டாங்க என்ன செய்யலாம் எலுமிச்சம்பனம் வாங்கிட்டு வாங்க அல்லது மாலை வாங்கிட்டு போகலாம் மாலை கூட விரும்புறதில்ல எலுமிச்சம்பனம் வாங்கிட்டு போங்க அப்ப ராஜாக்களை பாக்குறதுக்கு எலுமிச்சம்பழத்தை பழக்கம் அரசர்களை பார்ப்பதற்கு பயன்படுத்துவதனாலே அரசகணி என்று ஒரு காரணம் பெயர் கனிகளிலே குணங்கள் அதிகமாக தருவதனாலே அரசகணி என்று பெயர் பிரதிசர வலைய வலையம் அந்த வட்டமா இருக்கு இல்லையா பிரத்திசர வலையி யோஜந்தி அப்படின்னு சொன்னா யுஜ்னா சேர்த்தல் கட்டுதல் பிரதிசரம் என்ற அந்த இச்சை கயிறை கட்டுகிறார்கள் எங்கே முதல்ல அக்ஷே ரக்ஷாம் நிபத்திய இருசிலே அச்சிலே ரட்சை கட்டினார்கள் அடுத்தாவிட என்ன செய்யறாங்கன்னா யுகாக்ரம் யுகா அப்படின்னு சொன்னா நுகத்தெடி குதிரைகள் எல்லாத்தையும் சேர்த்து கட்டக்கூடிய நுகத்தடி இருக்கு இல்லையா அதனுடைய நுனிப்பகுதியிலே அக்ரம்னா முதல் பகுதியிலே என்ன பண்றாங்க பிரதிசர வலயம் கட்டுகிறார்கள் பிரதிசறை வலயம் என்பது மங்களத்தை தரக்கூடியது திருஷ்டி படக்கூடாது நல்லது நடக்கட்டும் போகிற பாதைகளை எல்லாம் செழிப்பா நடக்கட்டும் ராமன் காட்டுக்கு போற போது கௌசல்யாதேவி என்ன பண்ணா அவனுக்கு கையில ரட்ச கட்டி விட்டான் நீ காட்டுக்கு போகிற போது இவ்வளவு காலமாக நான் வழிபட்ட தேவதைகள் எல்லாம் கூட வரட்டும் அங்க வந்து வன தேவதைகள் எல்லாம் உனக்கு அருள் செய்யட்டும் என்று ரட்ச கட்டின அது மாதிரி ரட்ச கட்டுகிறார்கள் புதுசா பேர் வண்டி வாகனம் வாங்கிட்டாங்கன்னா லாரியோ ஸ்கூட்டரோ முத முதன்னு கோவிலுக்கு தான் எடுத்துகிட்டு போவாங்க கோவிலுக்கு எடுத்துகிட்டு போய் சந்தனம் பூசி குங்குமம் கூட்டு வச்சு பண்ணுங்க இது எந்த விதமான தீமே இல்லாமல் நடக்கணும் அப்படின்னு துருத்தூபாக ரெண்டு காரியம் ஆயிடுச்சு முதல்ல இறுசி என்ற அச்சுப்பகுதிக்கு அச்சை கட்டினார்கள் இரண்டாவது நுகத்தொடியின் நுனி பிரதிசர விலையம் என்ற மங்களசூத்திரம் கட்டினார்கள் மூன்றாவது தூஸ்தம்பே தூ ஸ்தம்பம்னா என்னன்னா மூவபிள் ஸ்டிக்குன்னு தான் இது என்ன தெரியுமா குதிரைகளுக்கு ஓய்வு வேண்டும் என்பதற்காக ரதத்தை விட்டு குதிரைகளை அவிழ்த்து விட்டால் ரதமானது குதிரைகளுடைய சப்போர்ட் இல்லாததுனால கீழே சாஞ்சிரும் இல்லையா அது கீழே சாயாம நிக்கிறதுக்கு சப்போர்ட் கொடுத்து முட்டு கொடுத்து ஒரு கட்டையை வச்சு நிக்க வைப்பாங்க குதிரை இருந்தா எப்படி ரதமானது சமமா நிற்குமோ அது மாதிரி குதிரை இல்லாத போதும் ரதமானது கீழே சாயாம இருக்கிறதுக்கு அதுக்குரியும் மற்ற உறுப்புர்மனென்ட்லி பிக்சு இது மட்டும் பண்ணலாம் தூஸ்தம்பேபாக தூபான புகை சாதாரணமாக தக்தெல்லாம் எளிதில் எரியக்கூடியதுன்னு அர்த்தம் இங்க வந்து சாம்பிராணியை குறைக்கும் சாம்பிராணின்னு ஒரு பொருள் கேள்விப்பட்டிருப்பீங்க இன்சென்ஸ் சொல்லுவாங்க அந்த காலத்திலலாம் எண்ணெய் தி தலை குளிச்சா அந்த அழக பாரத்தை பின்னலை சாம்பிராணி போட்டு அப்படியே காயப்படுவாங்க அந்த மாதிரி நீரெல்லாம் சுண்டக்கூடிய குணம் உள்ளது சாம்பிராணி மட்டிப்பால் அகில் புகை தசமூலம் முதலிய கிழங்குகள்லாம் உடம்புக்கு நல்லது ஆரோக்கியத்துக்கு நல்லது அந்த காலத்தில் அந்த மாதிரி ஒரு புகை போட்டு ஹேர் ரூட்ஸ் எல்லாம் பலமாக இருக்கும் முடி கொட்டாது இப்போ நம்ம ஹேர் ட்ரையரை வச்சு அடிக்கிறோமா ஏற்கனவே தலை ஈரமாக இருக்கா ஈரத்தலையில் ஹேர் ட்ரைர் அடிக்கிற போது என்னாகுது தெரியுமா அந்த தண்ணீர் ஈரமெல்லாம் கொதிநீர் ஆகிடுது அது பாயிலிங் டெம்பரேச்சர் ஆகிடுது ஏற்கனவே ஆடிக்கிட்டு இருக்கிற முடி இந்த சுடச்சூட சுடுதண்ணி அங்கே உருவான உடனே சீக்கிரமாக விழுந்துடுது கொஞ்ச நாள் உங்களுக்கு ஹேர் ட்ரைரே தேவைப்படாது அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தண்ணியெல்லாம் படிஞ்சிடும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகிடும் அது மாதிரி சாம்பிரா போடுறது பழக்கம் தெய்வங்களுக்கும் வீடுகள்லையும் கூட பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில வீட்டெல்லாம் சாம்பிராணி போடுவாங்க சாம்பிராணி போகை இருக்கிற இடத்துல பாம்பு வராது பேய்பிசாசுகள் அண்டாது மூதேவி ஓடி போகுன்னு சொல்லுவாங்க அதனால் இங்கே அந்த சுமைக்கால் இருக்க சுமை தாங்கும் தூண் தூஸ்தம்பம் அதுக்கு சாம்பிராணி போடுறாங்க இப்போ ஆயுத பூஜை அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆட்டோ ரிக்ஷாக்காரங்கள்லாம் ஆட்டோ ரிக்ஷாவுன்னுடைய எல்லா பாகத்துக்கும் சந்தனம் போட்டு வச்சு எல்லாத்துக்கும் தூவம் போடுவாங்க அது மாதிரி இங்கே வேலை நடக்குது அந்த மாதிரி சுமைக்காலுக்கு தூவம் போடுகிறார்கள் தக்த அப்படிங்கிறதுக்கு பொதுவாக இப்போ தக்தப்பட்ட நியாயம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க நியாயசாஸ்திரத்தில் ஒரு சேலை இருக்குது ஒரு பட்டு சேலை அது அப்படியே எரிஞ்சு போச்சு பார்த்தீங்கன்னா எரிஞ்ச பிறகு சாம்பல் கூட அது மடிச்ச மடிப்பு கலையாமல் இருக்கும் அது எரிஞ்சு போச்சுங்கிற விவரம் தெரியாதவனுக்கு இதேன்னு நூதனமான சேலையாக இருக்குன்னு கையில் எடுப்பான் எடுத்தான்னா அப்படி புசு புசு புசுன்னு அங்கே எரியப்பட்டது கொசுக்கப்பட்டதுன்னு அர்த்தம் இந்த இடத்துல அதை தக்கங்கிற சொல்லு சாம்பிராணி என்பதை சுச்சுவேஷனை பொறுத்து நாம் புரிந்து கொள்ளும்படியாக இருக்கிறது எளிதில் எரியக்கூடியதுன்னு அர்த்தம் சென்னை கோயம்பேடு சந்தையில் ஒரு நாளைக்கு நூற்றி பத்து டன் குப்பை சேருதான் ஒரு டன் ரெண்டு டன் ஒரு டன்னு ஆயிரம் கிலோ நூற்றி பத்து டன்னு அத்தனை ஆயிரம் குப்பை சேருதான் இது என்னென்னா பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப தடுமாறினாங்க இவ்வளவு குப்பையும் கொண்டு எங்கே போடுறதுன்னு அப்போ விஞ்ஞானிகளை வரவழைச்சாங்க குப்பைக்கு ஒரு தீர்வு சொல்லுங்கள் அப்படின்னு அவங்க என்ன பண்ணாங்க அதை பற்றி கவலைப்படவே வேண்டாம் இதிலிருந்து மின்சாரம் தயாரிக்கலாம் அப்படின்னு ஐடியா கொடுத்தாங்க குப்பையிலிருந்து மின்சாரமாக எப்படின்னா அதை கொண்டு வந்து அரைப்பானியல் போட்டு அரைத்து இந்த கண்ணாடி இந்த மாதிரி அரையாறு சாமான்கள்லாம் நீக்கி அதிலிருந்து பயோகேஸ் உற்பத்தி பண்ணி அதிலிருந்து எலக்ட்ரிசிட்டி தயார் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா கோயம்பேட்டில் ஒரு வருஷத்துக்கு பதினேழு லட்சம் யூனிட் எலக்ட்ரிசிட்டி குப்பையிலிருந்து கிடைக்கிறது கோயம்பேடு குப்பையிலிருந்து மின்சாரம் இன்னைக்கு உலகத்தில் என்ன சொல்றாங்க இந்தியாஸ்ட் டெவலப்பிங் கண்ட்ரி இந்த வேர்ல்டு உலகத்திலேயே இந்தியா தான் ரொம்ப வேகமாக வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கு இது போற வேகத்தை பார்த்தா இன்னும் ஒரு இருபதும்பது வருஷத்துக்குள்ள மற்ற வல்லரசுகள்லாம் இந்தியாவை பார்த்து புறாமைப்பட வேண்டிய நிலைமை இருக்கும் என்று அந்த நாட்டு விஞ்ஞானிகளே சொல்கிறார் அந்த மாதிரி எரிந்து போகக்கூடியதுக்கு தக்த அப்படின்னு பேரு தக்த தூப்பாக பிரகித சுமனாக பிரகிதன வைக்கப்பட்ட என்ன வைக்கப்பட்டன இது அடுத்த ஸ்டேஜ் முதல்ல அச்சத்திலே ரட்ச கட்டினார்கள் ரெண்டு நுகத்தடியிலே பிரதிசர வலயம் கட்டினார்கள் மூன்றாவது சுமைக்காலிலே சாம்பிராணி போட்டார்கள் இப்ப நாலாவது என்ன நடக்குது கூபரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா குதிரைகளுடைய கழுத்திலே வைக்கக்கூடிய நுகத்தடி தேரோடு இணைக்கப்படுவதற்கு இங்கிருந்து ஒரு கட்டப்போகும் டீ மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா கூபுரம் ஒரு பேர் வச்சிருக்காங்க பல்வேறு வாகனங்களுக்கும் ஸ்போக்ஸ் அப்படிமா அந்த வளையத்துக்கு ரிம்மும்பா வெளியிறதுக்கு டயருமா உள்ள இருக்கிறதுக்கு டியூபும்மா இதுக்கு மவுத்துமா அப்புறம் வால்வுமா அப்புறம் இந்த ட்ரையாங்கிள் ட்ரப்பிஸ் அப்படிமா ஹேண்ட் பார்மா வால்பேரிங் ஹப்பும்மா சில சை சைக்கிளை கொண்டு போனீங்கன்னா ஹப் அணைக்குது அப்படிமா என்னையா எங்களுக்கு தெரியாத பாஷையெல்லாம் பேசுகிறீங்கன்னா ஹப் மாற்றினா சரியா அப்படி கொடுங்க அப்படிமா பெரிய படித்த ஸ்காலர்ஸ்க்கே புரியாத வார்த்தைலாம் அவன் யூஸ் பண்ணுவான் அது என்னென்னா சைக்கிளை பாட்பாட்டாக பிரித்து ஒவ்வொரு பாகத்துக்கும் அவன் பேர் வச்சிருக்கான் அப்போ தானே போய் கடையில் போய் சொல்லி கேட்க முடியும் ஜாமான் இப்போ ஹப் கொடுங்கன்னா கொடுப்பான் பேரிங் கொடுங்கன்னா கொடுப்பான் பால்ஸ் கொடுங்கன்னா கொடுப்பான் அப்படி இல்லாமல் வட்டமாக இருக்குமே மாட்டுவோமே பின்னால் அப்படின்னா என்னையா போய் பேசிக்கிட்டு இருக்கிற அப்படியே ஆனால் கரெக்டாக சொல்லி போய் கேட்குறதுக்காக எல்லோரும் வந்து பேர் வச்சுருப்பாங்க அதுபோல இந்த குதிரைகளின் கழுத்திலே வைக்கக்கூடிய நுகத்தடியை ரதத்தோடு இணைத்திருப்பதற்கு ஒரு கட்டை போகும் அந்த கட்டத்துக்கு கட்டைக்கு கூபுரம்னு பெயரும் கூபரசிய அந்த கட்டையினுடைய கோச்சரே கோச்சரம் என்றால் கண்ணுக்கு எட்டிய தூரம்னு அர்த்தம் அதாவது கண்ணுக்கு புலப்படுகிற கண்ணுக்கு புலப்படுகிற என்ன பண்றாங்கன்னா சந்தன பூச்சி பூசுறாங்களா அதாவது சில மந்திர சடங்குகளில் செய்கிற போது சில விஷயம் பார்க்குறவங்க கண்ணுக்கு புலனாகிற மாதிரி இருக்கணும் சில மந்திரமூர்த்திக்கிட்ட போய் சார் நாளைக்கு நான் ஒரு இன்டர்வியூக்கு போகிறேன் எனக்கு ஏதாவது மந்திரிச்சு தாயத்தை கேத்து கொடுங்கன்னு சொன்னால் நான் ஒரு மை தரேன் அது என்ன பண்ணுங்க புருவத்தில் தடவி கொஞ்சம் ஸ்ட்ரெக்ஸை கீழே இறக்கி விட்டுக்குங்க ஏன்னா புருவம் அவருக்கு தெரியணும் அந்த இன்டர்வியூ பண்ணுற அதிகாரியுடைய கண்ணில் இந்த புருவம் படணும் அப்போ அந்த மை வேலை செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க சில மை வேலைகள் அப்படி இருக்குது நாம் யாரை வசியம் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அவங்க பார்வேலது படணும் சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டு இந்த மந்திரவாதிகிட்ட போய் ஒரு பொண்ணு மேலே ஆசை வைக்கிறேன் அவ கிட்ட போனால் சிறப்ப கலெக்டரா எனக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க அப்படின்னா சரிப்பா நான் உன் பேனாவை கூடும் அந்த பேனாவை மந்திரிச்சு அதில் வசியம் வேலை பண்ணித்தரேன் நீங்கள் என்ன பண்ண அந்த பேனாவை அவள் கண்டுபடுற மாதிரி சட்டையில் குத்திக்கோ அதை அவள் எப்படியும் பார்க்குற மாதிரி நீ பண்ணிட்டே ஆகும் ஒரு மூணு நாளில் அவள் உனக்கு தான் அப்படின்னு சொல்லிடுவார் இவன் என்ன பண்ணுவான் செய்யறது அவகிட்ட போறபோது பேனாவை கழட்டி வச்சுக்கிட்டு ஹலோ மேடம் குட் மார்னிங் குட் மார்னிங் அப்படிமா பேனாவை முழுக்க பார்க்கட்டவன் அது மாதிரி கண் பார்வைக்கு படுகிறபடியாக சில பூச்சுக்கள் பூசப்பட வேண்டும் இந்த கூபுரம் என்ற அந்த கட்டையினுடைய மேல் பரப்பிலே கண் பார்வை படும்படியான இடத்திலே என்ன செய்யறாங்களா சந்தனம் பூசுகிறார்கள் சந்தனம் வார்த்தை உங்களுக்கு எங்க கிடைக்குதுக்கு அர்த்தம் சொல்லப்பட்டு நினைக்கிறேன் பிரகிதன்னா வைக்கப்பட்ட சுமனசகனா பூக்கள் பிளவர்ஸ் அதாவது பாரிஜாதம் முதலிய தேவலோக புஷ்பங்கள் அந்த புஷ்பங்களை கூபுரத்தனுடைய கண்ணுக்கு புலனாகிற இடத்துல வைக்கிறார்கள் சந்தன சக்கரத்துக்கு வருது இந்த சுமனசக அப்படிங்கிறதுக்குள்ளவர்களுக்கும் சுமனசக தேவர்கள் சுமனசு சொல்றது பூக்களை வைக்கிறார்கள் அந்த கம்பில அடுத்து அப்படின்னு சொன்ன மலபார் ஹில்ஸ் அர்த்தம் கேரளா பக்கத்தில் மலபார் மலைத்தொடர் பகுதின்னு சொல்லுவாங்க மலை தொடர்ச்சி அதுக்கு மலையகன்னு பேர் இந்த மலையகங்கிற வார்த்தை தான் பின்னால் மலபார்ன்னு மாறிச்சு இந்த பரத்வாஜியர் பரதனுடைய சைன்யத்துக்கு விருந்து வைக்கிற போது முதல்ல வந்து விஸ்வகர்மாவை கூப்பிட்டார் அவன் என்ன பண்ணினான்னா இந்த மலபார் ஹில்ஸ்ல இருந்து மலையம் என்ற மலையிலிருந்து சந்தனத்தினுடைய காற்று வீசும்படி பண்ணினான் சந்தன காற்று அந்த களைத்து போன மக்களுடைய முகத்துல பெற்ற உடனே அவங்களுக்கு களைப்பெல்லாம் போச்சு உடனே அவங்களுக்கு உற்சாகம் உண்டாச்சுன்னு சொல்றாங்க சந்தனத்துக்கு சிறப்பாக பெயர் பெற்ற இடம் மலபார் ஹில்ஸ் அந்த காலத்திலேயே அப்படித்தான் சேர நாட்டு மலபார் மலைத்தொடர் பகுதியிலே சந்தனம் நல்லா சிறப்பாக கிடைக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு சேர இந்த மலைய மலைத்தொடர்ச்சி இருக்கிறேன் அங்க வந்து சந்தனம் இருக்க மலைய ஜா என்றால் அந்த மலபார் மலையிலே பிறந்த சந்தனம் அந்த சந்தனம் விசேஷம்னு சொல்லிடு அதாவது ஈஸியா கரையும் சில சந்தன கட்டைகளை நீங்க போட்டு தேய்ச்சிங்கன்னா தெய்வேன்னு தேய்ச்சிக்கிறதுக்கு அப்படின்னா ஒண்ணும் அது குழம்பு வராது அவ்வளவு உறுதியாட்டு வஜ்ஜர மாதிரி தேக்கு மாதிரி இருக்கும் சில சந்தன கடைகள் தேய்ச்சிங்கன்னா ஈஸியா அப்படியே வரும் நமக்கே சந்தனம் அரைக்கிறதுக்கு சுவாரஸ்யமா இருக்கும் அந்த மாதிரி இந்த மலபார் ஹில்ஸ் இருக்கிற சந்தன கட்டையெல்லாம் கழிச்சிங்கன்னா சீக்கிரமா அந்த குழம்பு வரும் வாசனையும் நல்லா இருக்கும் அதுல செஞ்ச சந்தனம்னு ஒண்ணு இருக்கு அது ரொம்ப மெடிக்கல் வேல்யூ உள்ளது சந்தனம் மட்டும் ஒவ்வொருத்தரும் ஒரு நாள் இந்த இவ்வளவு ஒரு சின்ன நெல்லிக்க அளவு இழைச்சி உள்ள சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கா உங்களுக்கு அல்சர் வராது மூளைச்சூடு வராது கான்ஸ்டிபேஷன் வராது குடல் வியாதிகள் வராது புழு பூச்சி எல்லாம் சேர்த்து போகும் சந்தனம் வந்து சிறந்த மூலிகை உண்ணத்தக்க ஒரு உணவு அதே மாதிரி உடம்புல பூசிக்கிட்டா கூட உங்களுக்கு அக்கின்னு சொல்றாங்கல்ல அக்கி சொரிசங்கு ஸ்கின் டிசீஸ் எதுவும் வராது ரொம்ப குளிர்ச்சி நிறைந்தது அந்த மலையஜம் என்ற சந்தனத்தினுடைய பயசா பயஸ் அப்படின்னா கொழும்பு அந்த சந்தனத்தை இழைக்கிறதுனால வர கொழும்பு இருக்கு இல்லையா அது உருண்டை உருட்டுறமே அதுக்கு பயசுன்னு பேரு பயசா என்றால் அந்த கொழம்பினாலே என்ன பண்றாங்க அப்படின்னா சக்கரே சக்கரத்திலே அந்த சந்தனத்தை பூச்சுக்கிறார்கள் சக்கரமானது பல பாதை கரடுமுரடான பாதைகளை தாண்டி போக வேண்டி இருக்கு அதுக்கு அந்த சந்தனம் அவசியம் என்று சக்கரே சர்ச்சா சர்ச்சா அப்படின்னா பூச்சுன்னு அர்த்தம் இப்ப வெளியடிக்கிறவன் அடிக்கலாம் பாத்தீங்களா அந்த மாதிரி விதமன்றதுக்கு சர்ச்சான் பேரு சர்ச்சா சக்கரே சரந்தி சரந்தினா செய்கிறார்கள் யா எந்த தேவ செய்கிறார்கள் என்றால் சித்த வத்வ ஸ்திரி சந்தியம் சித்தர்கள் அப்படின்னு சொன்ன மகான்கள்னு அர்த்தம் வத்வ அப்படின்னா மனைவிகள்னு அர்த்தம் சித்தருடைய மனைவிகள் வது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வது வரண் அப்படிமா வதுனா மனைவி மனைவியாக போகிறவர்களுக்கு வதுன்னு வேறு வத்வகா அப்படின்னா மனைவிகள் சித்த என்றால் சித்த புருஷர்களுடைய மகான்களுடைய மனைவிகள் சொல்றாங்க ஏன் அவங்கள மகான்கள் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா மகான்களும் பார்க்கறதுக்கு நம்ம போல மனிதர்கள் தான் இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு மன அடக்கமும் சித்தியும் அதிகமாக இருக்கும் அதனால் பெரியவங்க சொல்லுவாங்க மானை காட்டி மானை பிடிப்பார்கள் யானையை காட்டி யானையை பிடிப்பார்கள் அதுபோல பகவான் வந்து மனிதர்களைப் போல காட்சியளிக்கக்கூடிய மகான்களை பிறக்க வைத்து அவர்கள் மூலமாக மனிதர்களை பிடிக்கிறான் வசப்படுத்துகிறான் நல்ல போதனை கொடுத்து புத்தி திருந்தும்படி பண்ணுகிறான் என்று சொல்கிறார்கள் மகான்கள் முதல் மன அடக்கம் என்னென்னா ஜீவஹிம்சை பண்ண மாட்டாங்க உயிர் கொலை பண்ண மாட்டாங்க சாப்பாட்டில் கூட வந்து குறைவாக சாப்பிடுவாங்க வெஜிடேரியன் டைடி சாப்பிடுவாங்க இந்த வெஜிடேரியன் பற்றி சமீபத்தில் ஒரு சம்பவம் நடந்து போச்சு அமெரிக்காவில் என்னன்னா அமெரிக்காவில் பல துரித உணவகங்கள் ஃபாஸ்ட் ஃபுட் சென்டர்ஸ் இருக்குது இத்தனைக்கும் ஓனர் ஒருத்த அவன் பேர் மேக்டொனால்டுன்னு பேர் அவன் என்ன பண்ணான் ஃப்ரெஞ்சு ஃப்ரை அப்படின்னு ஒரு ஐட்டம் இன்ட்ரோடியூஸ் பண்ணான் ஃப்ரெஞ்சு ஃப்ரை குறைஞ்ச காசு நிறைந்த சுவை சாப்பிடுங்க சுத்த சைவம் அப்படின்னு விளம்பரப்படுத்தினான் ஏன்னா இந்தியாவில் இருந்து வெஜிடேரியன்ஸ் தான் நிறைய பேர் அவனை ஆதரிக்கிறாங்க சுத்த சைவம்னு விளம்பரப்படுத்தினான் ஆனால் சாப்பிட்றவங்கலாம் சாப்பிட்ற போது இது வெஜிடேரியன் தானான்னு எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது அந்த மாதிரி ஒரு ஸ்மெல்லு வருது டேஸ்ட் வருதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தான் அப்போ என்ன பண்ணினாங்க அங்கே இருக்கிற இந்தியர்கள்லாம் சேர்ந்து ஒருத்தனை டெப்யூட் பண்ணி கிச்சனில் போய் ஒற்றையை சொன்னார்கள் கடைசியில் அவன் பார்த்துட்டு வந்து சொல்லிட்டான் மாட்டு இறைச்சியை அரைத்து அதை தயார் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டான் இப்போ இதை நம்பி அங்கே இருக்கக்கூடிய பிராமணர்கள் நிறைய சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி அப்படி கோர்ட்ல கேஸ் போட்டவங்க யார் அப்படின்னு சொன்னா அமெரிக்கன் கீதா சொசைட்டி அங்க பகவத்கீதா சொசைட்டி ஒன்று இருக்கிற அமெரிக்கன் கீதா சொசை அமெரிக்கன் ஹிந்து டெம்பிள் அசோசியேஷன் அமெரிக்கன் ஹிந்து ஸ்டூடெண்ட் அசோசியேஷன் ஏற்படுத்திவிட்டது என்று சொல்லி பேர் நிக்கிறாங்களே சென்டிமெண்டல தாக்கமா இருக்கிறது ஆச்சரியப்பட்டு என்ன பண்ணிட்டான் அந்த பிரெஞ்சு ஃப்ரை கொஞ்சம் வாங்கிட்டு வர சொல்லி அதை சாப்பிட்டு பார்த்தா அவன் மாட்டுக்கிற பழகினவனா உடனே கண்டுபிடிச்சான் இது பீப் தாயா அப்படின்னு உடனே என்ன பண்ணா ஒன்றரை மில்லியன் டாலர் ஃபைன் அபராதம் போட்டான் போட்டு அந்த அபராத தொகையை இந்த இருபத்தி நாலு பிரிச்சு கொடு அப்படின்னு கொடுத்து இனிமே வந்து இந்த மாதிரி வேலை பண்ணாரு விளக்கிடு இது வந்து அசைவம்னு சொல்லிடு இஷ்டப்பட சாப்பிட்றாங்க இல்லாட்டி போறாங்க அப்படின்னு சொல்லி ஏன் அப்படின்னு உங்களுக்கு என்னதான் தியரட்டிகலா படித்தாலும் பிராக்டிக்கலா மனசு அடங்காம போகுது அடுத்து உயிர்கொலை ஜீவஹிம்சைதான பாவம் இல்லையா அதனால மகான்கள் இதில் ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பார்கள் கண்ணனை பிள்ளையாக பெற்ற இந்த தேவகி வசுதேவன் என்பவரெல்லாம் பனிரெண்டாயிரம் வருஷம் வெறும் காய்ந்த சருகு இலைகளை மட்டுமே உண்டார்கள் பச்சை இலையை கூட சாப்பிட்டாது உயிர்கொலை காஞ்சி உழுகுது இல்லையா அதை சாப்பிடுவோம்னு சாப்பிட்டாங்கன்னு சொல்லிடுது அதான் மகான்கள்னு சொல்றது அவர்கள் உணவிலே மனதை ஒடுக்கியவர்கள் இப்ப பெரிய ஞானத்துக்கு போக வேணாம் விஞ்ஞானத்துக்கு வாங்க ஐசக் நியூட்டன் ஒரு பிரபலமான விஞ்ஞானி உங்களுக்கு தெரியும் அவர் ஆராய்ச்சியில ஈடுபட்டுட்டாருன்னா சாப்பாடு மறந்துருவாரு சாப்பாடு டேபிள்ல இருக்குமோ அதை கவனிக்காம அவர் பாட்டு சாப்பிட்டு ஒரு நாள் என்ன அந்த சாப்பாட்டு டையத்துல சாப்பிடாம அவர் பாட்டுக்கு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தார அவருடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து பார்த்தார் ஆஹா அருமையான சாப்பாடு வேஸ்ட் பண்ணணும்னு அவர் சாப்பிட்டுட்டு விருந்திட்ட வச்சுட்டு போயிட்டார் இவர் என்ன பண்ணார் அந்த நேரம் தாண்டி முடி ரிசர்ச் முடிஞ்ச உடனே சரி பசிக்குதோ நம்ம என்ன சாப்பிடல போட்றோம் ஓய்வு வேகமாக கைகையெல்லாம் கழுவிட்டு அந்த ஏப்ரன்னு சொல்லுவாங்க துணி கட்டிக்கிட்டு வந்து உட்காந்தா தட்டு காலியாக இருக்கு பாத்தியா நான் எவ்வளோ பெரிய முட்டாள் நானே சாப்பிட்ருக்கேன் அதுவே எனக்கு மறந்து போச்சு மறுபடியும் வந்து சாப்பிட உக்காரம்பா என்ன மாதிரி முட்டாள் பார்க்கவே முடியாதப்பா அப்படின்னு ஜகுனரே தண்ணியை குடிச்சு மறுபடியும் ரிசர்ச் ஆரம்பித்தார்னு சொல்லுவாங்க அதாவது உணவி வென்றவன் உயர்ந்தவன் மனிதன் ஜெயிக்க முடியாத ஒரு எதிரி என்னடானா நாக்கு இந்த ஆறங்கில் நாக்கு அவனை என்னென்ன பாடப்படுத்துக்கிறீங்க எனக்கு தெரிஞ்ச சில பேர் இங்கேருந்து அரியாமப்பம் வரைக்கும் நடந்து போவாங்க ஏன்யா அப்படின்னா அரியாமப்பத்தில் சாயந்தரம் ஆறு மணிக்கு குண்டு வடை கிடைக்குங்க வடை அருமையாக இருக்கும் சுட்ட சுட போடுவான் வாசம் பிரமாதமாக இருக்கும் தெரியுமா அப்படின்னு இந்த வடை திங்கிறதுக்கு இங்கேருந்து நடந்து போவாங்க இன்னும் சில பேர் இங்கேருந்து திண்டி வரத்துக்கு போய் போண்டா சாப்பிட்டு வருவாங்க இப்படிலாம் நாக்கு மனிதனை படாத பாடப்படுத்துகிறது ஆனா இந்த உணவை வென்று எனக்கு இந்த சாப்பாடு வேண்டாம்னு சொல்லக்கூடிய ஒரு பக்குவம் வந்துருச்சுன்னா அப்போ நீங்கள் மகானாக தொடங்குகிறீர்கள் உங்களுக்குள்ள மகான் புகுந்து விட்டான்னு அப்படிப்பட்ட மகான்கள் சித்தர்கள் நாவை அடக்கியவர்கள் உணவை வெறுத்தவர்கள் அவர்களுடைய மனைவிகள் எப்படிப்பட்ட மனைவிகள்னா சித்தர்களுக்கு பணிபடை செய்வதிலும் அவர்களுடைய மேன்மையிலுமே குறிக்கோளாக உள்ளவர்கள் அவங்க தங்களுக்குன்னு ஒரு நன்மை தேட மாட்டார்கள் தங்கள் கணவனுக்காக சேமத்துக்காக பகவானை பிரார்த்திப்பார்கள் ஜனகன் வந்து சீதையை ராமனுக்கு கட்டி கொடுக்கிற போது ஒரு வாசகன் சொல்றான் ராமா இந்த சீதை உன்னை நிழல் போல் தொடர்வாள் இதுக்கு வியாக்கியானம் எழுதினாங்க நிழல் போல் தொடருவாள்னா அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா காலை நிழல்னு இருக்கு மாலை நிழல்னு இருக்கு மத்தியான நிழல்னு இருக்கு ஒரு நிழல் உங்களுக்கு முன்னால் விடும் ஒரு நிழல் உங்களுக்கு பின்னாலு விடும் ஒரு நடு உங்க மேலேயே விடும் பன்னெண்டு மணிக்கு இந்த சீதை மூன்றுக்கும் உதாரணமாய் இருந்தாள் ராமன் அவளை கொண்டு அயோத்திக்கு போற போது ராமனுக்கு பின்னால் போனாள் அவ பின்னால் அவள் நிழல் மாதிரி போனான் ஏன்னா எப்பவுமே ஒரு பொண்ணு புகுந்து வீட்டுக்கு வர்ற போது மாப்பிள்ளை இடிச்சு தள்ளிவிட்டியோ தள்ளியா நான் முதல்ல போறேன் லெஃப்ட் ட்ரெயின போவா மாப்பிள்ள முதல்ல போகும் இதான் உங்க வீடுங்களா அப்படின்னு பின்னால வருவா அதனால வந்து இவ பின்னால போன ஆனா ராவண ராமனுக்கு முன்னாலேயே போயிட்டாவ இலங்கையிலே ராவணனால் தூக்கி செல்லப்பட்டு அங்கே காத்திருந்தாள் ராமன் தான் பின்னால போனான் அப்போ நிழல் முன்னால் விழுந்தது காட்டுக்கு ராமன் போறான்னு சொல்றபோது ராமன் கூடவே போனாள் அவன் உடம்புல நிழல் இல்லையா அது மாதிரி நிழலுடைய மூன்று அம்சமும் அவளுக்கு இருந்தது இதையெல்லாம் உணர்ந்துதான் ஜனகன் அப்படி சொன்னான் ஜனகன் லேசானவன் இல்ல அவன் ராஜரிஷி முனிவர்களுக்கு சமமானவன் பிரம்மஜானி அவன் வாயிலிருந்து வார்த்தை வருதுன்னா கரெக்டா இருக்கும் அதனால நிழல் கூட வருவாள் அப்படின்னு சொன்னான் வேற வார்த்தையை சொல்லியிருந்தா அது முன்ன பின்னா இருக்கும் அவர்களுடைய ஸ்திரி சந்தியம்னா மூன்று சந்திகளிலும் அதாவது காலை சந்தி மாலை சந்தி மத்தியானம் பனிரெண்டு மணிக்கு உச்சி வேளையிலே இந்த மூன்று சந்திகளிலும் இந்த மூன்றுங்கிறது எப்பவுமே ஒரு ஸ்பெஷல் நம்பர் ஒரு மிஸ்டிக் நம்பர் மூணு அஞ்சு ஏழு ஒம்பது இதெல்லாம் மிஸ்டிக் நம்பர்ஸ் சொல்லுவான் சமீபத்தில் ராமகிருஷ்ண விஜயன் ஒரு பத்திரிகை பார்த்துறேன் அதுல வந்து ஒரு சின்ன விடுகை மாதிரி ஒரு தமாஷ் கதை போட்டிருந்தேன் ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தானா அவன் கஜானா காலியா இருந்ததான் கஜானா ரொம்பறதுக்கு என்ன பண்ணலான்னா மூன்று குளங்கள் வெட்டினான் அந்த குளத்துல குளிக்கிறவங்களுக்கு டிக்கெட் போட்டு வசூல் பண்ணான் கஜானா ரொம்ப போச்சு அப்படின்னா அது என்னடா அந்த மூணு குளத்துல விசேஷம்னா முதல் குளத்துல இறங்கி குடிச்சா அங்க மீன் கடிக்குமா அந்த மீன் கடிச்ச உடனே கடி வாங்கினவங்கலாம் உடனே தாங்கள் காதல் மயக்கத்தில் இருப்பது போல திளைப்பார்களாம் இரண்டாவது குளத்துல மீன் கடிச்சா எப்படி இருக்கும்னா கால் தரையிலேயே பாவல நம்ம ஆகாசத்தில் நடக்கிறோங்கிற மாதிரி ஒரு பிரம்மை இருக்குமா சொர்க்க இருக்குமா மூணாவது குளம் என்னன்னா அங்க மீன் கடிச்சா உடனே அவங்க எல்லாருமே கோடீஸ்வரங்கள் ஆகிட்ட மாதிரி ஒரு பிரம்மையை அனுபவிப்பாங்களாம் அதனால ஜனம் வந்து குமிஞ்சது காஸ் சேர்ந்ததுன்னு போட்டுட்டு கடைசியில் போடுறாங்க அந்த மூன்று குளங்கள் என்ன தெரியுமா அப்படின்னா முதல் குளம் தான் சினிமா தியேட்டர் அங்க போய் சினிமா பார்க்கற மாதிரி வந்து கதாநாயகியை நினைச்சிக்கிட்டு ராத்திரியில தலா போட்டு கட்டிபிடி கிடக்கலாம் ரெண்டாவது குளம் என்னடா அப்படின்னா சாராய கடை குடிச்சவொடனே அவனும் அப்படி பறக்கிற மாதிரி நினைக்கிறானா அது மூணாவது குளம் என்னடா அப்படின்னா லாட்ரி டிக்கெட்டு டிக்கெட்டை வாங்கணும்னு அவங்க லாட்ரி விழுந்துட்டதாகவும் பென்ஸ் கார் வாங்கிட்டதாகவும் அமெரிக்காவுக்கு அரசாங்கத்துக்கு அப்படிங்கிறத மறைமுக த்ரீ சந்தியம் மூன்று வேலைகளில் மூன்று சந்திகளிலும் வந்து இந்த சூரியனுக்கு அவர்கள் பூஜை பண்ணுகிறார்கள் இப்ப நம்ம விட பாக்கியசாலிகள் நாமெல்லாம் சூரியனுக்கு வழிபாடு செய்யறதா இருந்தா இங்கிருந்தே செய்யணும் இல்லையா இந்த சித்தர்களுடைய மனைவிகள் சூரியன் கிட்டையே போய் அந்த சூரியனுடைய ரதத்தில அந்த ரதம் போற வேகத்துக்கு அவங்க ஈடு கொடுத்து அந்த ரதத்துக்கு இந்த பூஜை பண்ணிடுறாங்க சூரியனுக்குறாங்க அவ்வளவு பெரிய அதிர்ஷ்டசாலிகள் திரிசந்தியம் இந்த மூன்று சந்திகளிலும் வந்தந்தே வந்தந்தே என்றால் வந்திக்கிறார்கள் தொழுகிறார்கள் தொழுகிறதுங்கிறது ஒரு முக்கியமான குணம் இந்தியர்களுக்கு எல்லா நாட்டிலையும் சாமி தொழுகிறாங்க ஆனா இங்கே தொழுகுங்கிறது ரொம்ப முக்கியம் மனிதரை மனிதர் பாக்குற போது ஜெயராம்ஜி அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ளே ராமன் இருக்கிறதாக இவன் நினைக்கிறான் இவனுக்குள்ளே ராமர் இருக்கிறதாக அவன் நினைக்கிறான் தொழு தொழுவோர் எழுவோர் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க ஒரு பாட்டு சொல்லுவாங்க கல்லா பிழையும் கருதாப்பிழையும் கசிந்துருகி நில்லா பிழையும் நினையாப்பிழையும் நின் திருப்பெயரை சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் இறை திருவடியே இப்போ என்னுடைய எல்லா பாவங்களையும் பொறுத்துருங்கன்னு சொல்லி பகவான் கிட்ட கேட்கிற போது அவர் வந்து நான் மாற்றான் மனைவியை கவர்ந்தேன் அல்லது பொய் சொன்னேன்னு சொல்லல இந்த பிழை என்று சொல்றதெல்லாம் என்னன்னு கூட்டி கழிச்சு பாருங்க கல்லா பிழை அவனுடைய சாத்திரங்களை கற்காத பிழை கருதா பிழை அவனை நினைக்காத பிழை கசிந்து உருகி நில்லா பிழை இந்த இதை படிச்சு அப்படியே மனங்கசிந்து இருக்காத நிலைமை நம்ம டாக்டர் ஊவிய சாமிநாத ஐயருடைய குரு மீனாட்சி சுந்தரம் இல்லையிலையா அவர் வந்து ஒரு ஜமீன்தார் வீடுல தங்கியிருந்தார் ஒரு குறிப்பிட்ட உபன்யாசத்துக்காக போயிருந்தார் அந்த ஜமீன்தார் வீடுல தங்கியிருந்தார் அவர் என்ன பண்ணுவாரா இந்த திருவாசகம் முருகன் இல்லையா திருவாசக புத்தகத்தை கையோடு எடுத்துட்டு போயிருந்தார் மத்தியானம் சாப்பிட்டுட்டு தென்னையில உட்காந்து திருவாசகத்தை படிப்பாராம் படிக்கிற ரெண்டு வரி படித்த உடனே அவருடைய புத்தகம் மூடி வச்சு அப்படியே கண்களை மூடி தாரதாரையா கண்ணீர் வருமா அந்த திருவாசகத்துக்கு ஒரு ஒரு வாசகத்துக்கும் ஒரு ஹார்ன்னு இல்லையா இதை இந்த ஜமீன்தார் பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு அவருக்கு எழுதப்படிக்கவே தெரியாது இவர் என்ன நினைச்சிட்டாரு இந்த புத்தகத்துல ஏதோ ஒரு சோகமான செய்தி இருக்கும் போல் இருக்கு இந்த புசத்தை கையில் எடுக்கிற போதெல்லாம் அவர் கண்ணீர் படிக்கிறாரு அப்படின்னு ரெண்டு நாள் நோட் பண்ணாரு ரெண்டு நாளும் இவருக்கு புசத்தை எடுக்க வேண்டியது அழுக வேண்டியது இந்த எடுக்க வேண்டியது அழுக வேண்டியது பார்த்தாரு எவ்வளவு பெரிய மகான் அழுகலாமா இந்த நாட்டுக்கு நல்லதா அப்படின்னு இந்த புசத்தை எடுத்து ஒழிச்சு வச்சிட்டாரு மூணாவது நாள் சாப்பாட்டுக்கு மேல இவர் தேடுறாரு புசத்தை காணாம் புசத்தை காணான்னு எந்த புஸ்தகம்யா அப்படின்னா அந்த புசம் வேணா அது உங்களுக்கு நல்லது இல்ல நான் சொல்றேன் அனாவசியமா கண்ணீர் விட்டு என்ன செய்தி இருக்குது உங்க இரண்டு போன முன்னோர்கள் அழுகுறீங்க மனுஷா உனக்கு தெரியாதது பக்தி கண்ணீர் அப்பா அது குருடா அது இல்லாட்டி எனக்கு உயிர் தரிக்காதுடா அப்படின்னு வாங்கினாரான் அதான் சொல்ற கசிந்து உருகி நில்லா பிழையும் தெய்வத்துக்கு முன்னால மனம் கசிந்து அப்படி நிக்கல அந்த பிழையும் நினையா பிழையும் உன்ன பத்தி நினைக்கணும் நான் யார் யாரை பத்தி நினைக்கிறேன் எதையும் பத்தி நினைக்கிறேன் பகவான் பத்தி நினைக்கிறது பிழையும் நின் திருப்பெயரை சொல்லா பிழையும் சொன்னா பகவானுடைய பெயரை நானு அந்த சொல்லா பிழையும் துதியா பிழையும் உன்னுடைய புகழை துதிக்காத பிழையும் தொழா பிழையும் உன்னை வணங்காத பிழையும் எல்லா பிழையும் பொறுத்திருப்பா இறை திருவடியே எல்லா தப்பையும் மன்னிச்சிருப்பா அப்படின்னு அப்போ என் குணத்தோன் தாளை வணங்கா தலையும் பகவான வணங்காம இருந்தா அந்த தலை இருந்த இல்லாட்டி என்ன அப்படின்னு சொல்றாங்க ஆகாச மார்க்கம் எந்த ரதத்தை இவர்கள் தொழுகிறார்களோ எம்னா எந்த விச் தியூ மார்கே தியூ மார்க்கம்னா ஸ்கை ரூட் ஆகாச பாதை ஆகாசத்தின் வழியா வந்து போகுது இப்ப பேர்ட்ஸ் ஐ வியூமா ஒரு தேசத்தினுடைய வரைபடத்தை எப்படி கணக்கா போடுறாங்க ஏரோப்ளை ஹெலிகாப்டர்ல போய் இந்தியா அப்படி கும்பி வருது நடுவில் பிரிஞ்சிருக்கு வடக்க மறுபடி கூம்புதுன்னு யார் சொன்னா எப்படி கண்டுபிடிச்சாங்க மேலே ஹெலிகாப்டர்ல போய் பார்க்குறாங்க ஆகாய மார்க்கமா பார்க்கற போது நமக்கு தெரியுது அந்த காலத்தில் அப்படி இல்லை விமானம் கண்டுபிடிக்க முடியாத காலத்துல எல்லாம் ஒருத்தர் இருந்தார் கிரேக்க வான ஆராய்ச்சியாளர் அவர் வந்து பூமி எங்கும் சஞ்சரித்து ஒரு பூகோளம் மேப் போட்டார் இந்த உளவு கரெக்டா அது இல்ல கொஞ்சம் கூட குறையதான் இருக்கு ஆச்சரியம் என்னன்னா டாலமி வரைந்துள்ள பூகோள வரைபடத்திலே திருமோகூர் திவிட்சேத்திரம் குறிக்கப்பட்டிருக்கிறது அதாவது மதுரைக்கு பக்கத்துல திருமோகூர் காலமேக பெருமாள் கோவில் இருக்கு பாடல் பெற்ற ஸ்தலம் ஆழ்வார்கள் பாடல் பெற்ற அதை எழுதியிருக்கார் மோகூர் அப்படின்னு அது ஒரு முக்கியமான லேண்ட் பாயிண்ட் ஆகியிருக்காரு அந்த காலத்திலேயே திருமோகூர் இருந்திருக்கு டாலமியுடைய காலம் எந்த காலம் இது பெரிய உலக விஷயம் இப்படி ஆகாச மார்க்கமாக இந்த ரதம் போகிறது அதை இவர்கள் பின் சென்று தொழுகிறார்கள் சந்த ரதமானது நுதது நுததுனா போக்கடிக்கட்டும் விரட்டட்டும் எதை விரட்டும் துரிதானி துரிதானின பாவங்கள் துன்பங்கள் நீங்கள் செய்த பிழைகள் இதையெல்லாம் வந்து போகட்டும் வள்ளுவர் ஒரு இடத்துல சொல்றார் வீழ்நாள் வடாமை நன்றாற்றின் அகுதொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல் நீங்க வந்து ஒவ்வொரு நாளும் புண்ணியம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா மறுபடி வந்து பிறவாமல் இருக்கக்கூடிய அந்த பிறப்பு கடலை அடைக்கக்கூடிய கல்லாக அந்த புண்ணியம் இருக்கும் பகவானுக்கு தொண்டு செய்யுங்கள் இன்னொரு இடத்துல பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளை கல் உங்களுக்கு உயர்வு வந்தாலும் சரி தாழ்வு வந்தாலும் சரி உங்க கர்மா அதுக்கு காரணம் அப்படிங்கிறார் இந்த ரெண்டு குரலை பத்தி ஒரு சிறு கதை உண்டு தெரியுமா இந்த ரெண்டு குரலுமே கல் முடியுது இல்லையா கல் கல்னு முடியுது முத முதன்னு தமிழ்நாட்டுக்கு அச்சு எந்திரம் வந்தபோது அப்போ தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருந்தவர்கள் வெள்ளையர்கள் இல்லையா பிரிட்டிஷ் கவர்னர் என்ன பண்ணாரா இந்த அச்சு எந்திரத்தில் ஒரு தமிழ் புஸ்தகத்தை நாங்கள் அச்சடிக்கப் போகிறோம் எந்த புஸ்தகத்தை முதல்ல அச்சடிக்கலாம் சொல்லுங்கள் அப்படின்னு அப்போ அங்கே இருந்த சில அவருடைய மந்திரிகளாக என்ன சொன்னாங்க தஞ்சாவூர் ஆஸ்தான தமிழ் வித்வான் கொட்டையூர் சிவக்குழுந்து தேசியர்னு ஒருத்தர் இருக்கார் அவர் கேளுங்க அவர் தான் எந்த புஸ்தகத்தை முதல்ல அடிக்கலாம் அப்படின்னு அவரை கூப்பிட்டாங்க அவர் வந்து ஒன்னு என்ன எந்த புசத்தை முதல்ல அடிக்கலாம்னா இதுல சந்தேகம் என்ன இருக்கு திருக்குறள் அடிங்க திருக்குறள் தான் முதல்ல அடிக்கலாம் அப்படின்னாரு உன அந்த கேட்டான் திருக்குறள் அப்படி என்ன இருக்கு அப்படின்னு இவர் திருப்பி கேட்டார் திருக்குறள் என்ன இல்லை அப்படின்னு கேட்டார் கோவம் வந்துருச்சு என்ன அப்படி கேட்கறான் என்ன இருக்குன்னு சொன்னா அதில் என்னென்னு சொல்லியிருக்குன்னு சொல்ல என்ன இருக்குன்னு என்ன இல்லை என்ன என்ன கோவம் வந்து அங்கே ஒரு கல் கிடந்துச்சு இந்த கல்ல பத்தி திருக்குறள் என்னையா சொல்லுது சொல்லியா பண்ணி அப்படின்னா உடனே கொஞ்சம் கூட சளைக்கலை நாம இருந்தா மலைச்சு போயிருப்பேன் என்னங்க எப்படி கேட்கறீங்க அப்படின்னு அவரு உடனே இந்த குரலை சொன்னார் கல்லப்பத்தி ரெண்டு குரல் இருக்குதுங்க வீழ்நாள் படாமை நன்றாத்தின் அகுதுருவன் வாழ்நாள் வலியடைக்கும் கல் கல்ல பத்தி சொல்லி ஒரு இன்னொரு குரல் பாருங்க இந்த மாதிரி பெருமைக்கும் சிறுமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளை கல் கல்ல பத்தி சொல்லியிருக்குதுங்க அவங்க அவன் பார்த்தான் என்னடா இது சர்பிரைஸா நம்ம ஒரு கொஸ்டின் கொடுத்தோம் கல்ல பத்தி எடுத்துக்கிட்டா ரெண்டு குரல் தான் அது உண்மையிலேயே பெரிய புத்தகம் தான் அப்படின்னு கேட்காம திருக்குறள் அடிக்க சொன்னான் அச்சியந்திரம் பிறகு முதன் உலகத்தில் அச்சான தமிழ் புத்தகம் திருக்குறள் அது பல பேருக்கு தெரியாது திருக்குறளை பத்தி பெருமை பேசுறவங்க தெரிஞ்சுக்கிட்டா நல்லது அதே மாதிரி இந்த லண்டன் ராயல் சொசைட்டில முதன் சேர்க்கப்பட்ட இந்தியர் கணித மேதை ராமானுஜம் கணித மேதை ராமானுஜம் லண்டன் ராயல் சொசைட்டியில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட முதல் ஆசிரியர் முதல் இந்தியர் இந்திய இந்தியர் இதெல்லாம் இப்போ துரிதானி என்றால் இந்த பழம் கர்மா நாம பண்ணின துஷ்கர்மாக்கள் எல்லாம் என்ன பண்ணுமத் அம்சுமான் சூரியன் அர்த்தம் அந்த அம்சுமான் என்பதை ஆறாம் வேற்றுமை உருவ சேர்த்து அம்சுமத் என்று ஆக்குகிறார்கள் அதாவது அம்சுன ரேஸ் கதிர்கள் அர்த்தம் கதிர்கள்வன் சூரியனுடைய தேர் சூரியனுக்கு ஏன் கதிர பேருந்து அதாவது நீங்க ஞான மார்க்கத்தில் இறங்கி யோகம் பண்ணி உங்கள் மனதை அடக்கி உங்களுக்கு சித்தியாகும் பட்சத்துல உங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றால் இந்த ஆத்மாவனுடைய அக்னி வெளிப்படும் அந்த அக்னி வெளிப்படும் போதுதான் உங்களுக்கு அது ஞான ஜுவாலையாகிறது அதனாலதான் அவங்க மான் தோல் புலித்தோல் போட்டு உக்காரது பெரிய ரிஷிகள் உட்கார்ந்த இடத்துல நம்ம போய் உட்காரக்கூடாது உட்கார்ந்தா நமக்கு வியாதி வருன்னு சொல்லுவாங்க அவ்வளவு தூரம் அவங்க கணப்பு இருக்கும் உங்களுக்கு இந்த பத்தொன்பதாம் நூற்றாண்டினுடைய பிற்பகுதியிலே நடந்த ஒரு சம்பவம் முப்பத்தி ரெண்டாவது சிறுங்கேரி மடாதிபதி ஸ்ரீ நரசிம்ம பாரதி சுவாமிகள் அவர் வந்து பல்லக்கில் ஒரு இடம் மட்டும் இந்த இடத்துக்கு போய்கிட்டு இருக்கார் காட்டு வழியே போய்கிட்டு இருக்கார் காட்டு வழியே போனால் ஒரு இடத்துல பூஜை பண்ணுற நேரம் வந்துடுச்சு அவருக்கு உடனே ஒரு மரத்தடியில் இறக்கி பூஜை பெட்டியோடு தான் போவாங்க அவங்கலாம் பூஜை பெட்டியெல்லாம் திறந்து அவர் சிவ பூஜை பண்றவர் சிவனுடைய வெள்ளி ஆபரணங்கள் தங்க ஆபரணங்கள் ரத்தன மாலை எல்லாத்தையும் போட்டு பூஜை எல்லாம் பண்ணி முடிச்ச உடனே ஒரு சத்தம் நிறுத்து அப்படின்னு என்னடா சத்தம் கேக்கு சிவபெருமானே வந்துட்டாரா அப்படின்னு பார்த்தா அங்க ஒரு கொள்ளை கூட்டம் நிக்குது அவன் தலைவன் கத்துறா நிறுத்து சாமியாருக்கு என்னத்துக்கு இந்த வெள்ளி தங்கம் ரத்தனம் எல்லாம் ஒழுங்கா மரியாதையா கொடுத்துட்டு போயிரு நான் முதல்லயே கேட்டிருப்பேன் பாவம் போனால் போகிற பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு விட்டேன் பூஜை முடிஞ்சிருச்சு இல்லை ஒழுங்காக எங்கிட்ட கொடுத்துட்டு போ அதை என்ன செய்யணும் எனக்கு தெரியும் அப்படின்னு உடனே இந்த பல்லுக்கு தூக்குனவெல்லாம் பயந்துட்டான் ஏன்னா அவங்கெல்லாம் மடத்தில் பட்ட பல்லுக்கு தூக்குறவங்கலாம் வெஜிடேரியன்ஸாகவும் சாத்மீகமாகவும் தான் இருப்பாங்க அவங்களுக்கு சண்டை வண்டியெல்லாம் போட தெரியாது போச்சர நம்ம தொலைஞ்சோ சாதாரணமாக கொள்ளை கூட்டத்தார் என்ன பண்ணுவாங்க நகையும் புரிஞ்சிக்கிட்டு ஆளையும் குத்திட்டு போயிடுவான் ஏன்னா குத்துறங்கிற கேள்வி கிடையாது குச்சிட்டு போயிடுவோம் இன்றைக்கி நம்ம கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு எல்லாம் அப்ப அவர் என்ன சொன்னார் சரிப்பா உன்ன மாதிரி ஒரு ஆள் வேணும்னு தான் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் நீயே வந்துட்ட எடுத்துக்க வேண்டியதுதான் நடுக்காட்டிலே நல்ல தானம் இல்லை எடுத்துக்கோ அப்படின்னா உடனே வந்து அந்த கொள்ளையர் தலைவனுக்கு ரொம்ப சந்தோஷம் இவ்வளவு சுலபமாக ஒரு கிராக்கி படிமணத்துக்கு வந்ததே கிடையாது இது வரைக்கும் சொல்லி அவங்க ஒரு கம்பளி கொண்டு வந்துருந்தான் அந்த கம்பளியை விரிச்சு அதெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டோம்மா இருபே இருப்பா நானே எடுத்து வைக்கிறேன் அப்புறம் நீ வந்து எடுத்து கொண்டு போவத இவரே அவ்வளவு அந்த கம்பளி எடுத்து வச்சார் ஏற கூட அந்த கம்பளி ரொம்ப போச்சு பஞ்சபாத்திரம் முத கொண்டு வெள்ளி உத்திரணி தங்கத்தில் இருக்கு அப்போ அவனுக்கு வாயில எச்சு போறது செம்மா வேட்டடா இன்னைக்கு அப்படின்னு செடி எடுத்துக்கோ அப்படின்னு அந்த கம்பளி தூக்குற அவனால் தூக்கவே முடியல திருமங்கைய ஆழ்வாருக்கு பெருமாள் கொடுத்த சோதனை தான் தூக்க முடியல அவன் கூட வந்திருந்த திருடர்களை பார்த்து டேய் நீங்களும் தூக்குங்கிறா அப்படின்னா ஆளுக்கு ஒரு மூளை பிடிச்சாங்க தூக்குனா ஒரே சமயத்தில் அந்த கம்பளி பத்தி எரிஞ்சு போச்சு சாம்பலா போச்சு அவன் பார்த்தான் இது என் கம்பளி தானே இது அவன் கம்பளியாக இருந்தாலும் அதில் ஏதோ வேலை பண்ணியிருக்கான்னு சொல்லுவாங்க கம்பளி நம்பது சரக்கு எரிஞ்சது நம்ம கம்பளி இது என்ன செய்தி ஒன்றுமே புரியலையே ஏன் சாமி இது அப்படின்னு கேட்டேன் அப்போ அவர் சொன்னார் ருத்ர சரி ருத்ரம்னு ஒரு மந்திரம் இருக்கு சிவபெருமானுக்கு ஒரு மந்திரம் இருக்கு சிவபெருமானுக்கு ஒரு பேரு தஸ்கரசிய தஸ்கரஹா அப்படின்னு திருடர்களின் தலைவன் அப்படின்னு பேர் உங்கள் தொழிலுக்கு அதிபதியே அவர் நீ அவருக்கே அபச்சாரம் பண்ணினேன் அதனால என்ன ஆச்சு இப்போது உன் கம்பளி எரிஞ்சு போச்சு அதனால நீ ஒழுங்கா மரியாதையாக தீர்காயிசம் இருக்கணும்னா அப்படி பண்ண அபச்சாரத்துக்கு மன்னிப்பு கேட்டு விழுந்து சேமிச்சுட்டு போ அப்படின்னு அவனும் நடுஞ்சிட்டான் எவ்வளோ பெரிய ரவுடியாக இருந்தாலும் சாமி சக்திக்கு பயப்படுவானு கிடையாது அமானுஷமான எல்லாம் நடிஞ்சாங்கடையா விழுந்து அந்த சாமியாரையும் சேர்த்து மூணு சுற்றி சுற்றி எப்போ அந்த தொழிலே வேணாமியா நமக்கு அப்படின்ட்டு போயிட்டாங்க இப்போ அந்த கம்பளி எரிஞ்சது எப்படி இவருடைய மறைமுகமாக சிகரெட் லைட்டர் வச்சிருந்தாரா பற்ற வச்சாரா இல்ல பெட்ரோல் ஊத்தினாரா தீக்குச்சி போட்டாரா ஒன்றும் கிடையாது இவரோட யோகா கினி தான் அது அந்த யோகாகினி எங்கிருந்து வந்தது அப்படின்னா இந்த உடம்புக்குள்ள இருக்கிற குந்தளினி சக்தி தான் இந்த ஞானதேவர் நாம தேவர்னு ரெண்டு பேர் இருந்தாங்க அதுல நாம தேவரை ஞானதேவர் ஒரு தடவை வந்தா அங்க வெளியே இருந்த ஆள் என்ன சொன்னா சமையல் நடந்துகிட்டு இருக்கு கொஞ்சம் தொந்தரம் பண்ணாதீங்க அவர் வரட்டும் சாப்பிட்டா அப்படிங்கிறார் ஏன்பா நான் ஒன்றும் பிடிக்கிறீங்க மாட்டேன் நானும் பிராமணம் தான் நான் உள்ளே போய் பக்கத்தில் தான் ஒன்றும் சொல்ல மாட்டார்னு அங்கே வந்தால் சமையல் நடந்துகிட்டு இருக்கு எப்படி இந்த நாம நாலு காலில் நிற்கிறாரு அவர் முதுகில் அவருடைய பேத்தி சப்பாத்தி போட்டு எடுத்துக்கிட்டு இருக்கு அவர் முதுகில் அந்த சப்பாத்தி போட்டா புகை பயங்கரமா ஆவி பறக்குது இந்த பொண்ணு கை வைக்க முடியல உசுன்னு போட்டு பரட்டி எடுத்துட்டு இவர் பாக்குறாரு இது என்ன இது அடுப்பா முதுகா இது என்ன இந்த ஆள் வேலை பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தா அது வந்து இன்னைக்கு ரெண்டு நாளைக்கு வேண்டிய சப்பாத்தியை போய் போட்டு அடுப்பு கிடைக்கிறதே அறியுது இவர் தியானத்துல உட்காந்தாரா எந்திக்க மாட்டாருன்னு சொல்லி ஒரு முப்பத்தஞ்சு சப்பாத்தி போட்டு போட்டு எடுக்குது இவர் மனுஷன் அப்படியே அதிர்ந்து விருந்து போயிட்டாரு அப்புறம் கடைசில அது முடிஞ்ச உடனே நாமதேவர பக்கம் திரு ஞான வந்திருக்கீங்களா எப்ப வந்தீங்க அது சரி இது என்ன செய்தி எனக்கு ஒன்றுமே புரியலையே இது இப்படித்தான்னு சொன்னால் எல்லா வீட்லையுமே நம்ம இலவசமாக அடுப்பு யூஸ் பண்ணலாமே இந்த மாதிரி சப்பாத்தி போடுறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு சொல்லுங்க அப்படின்னா அவர் சொன்னால் வந்து பல ஆண்டுகளாக செய்த யோகத்தினுடைய விளைவு இது குண்டலினுடைய யோகா நம்ம உடம்புல உஷ்ணத்தை ஏற்படுத்தி அதில் நம்ம சமையலுக்கு வேண்டிய அளவு உஷ்ணத்தை இது யோக சாதனை ஐயா அப்படின்னாரு இந்த மாதிரி நம்முடைய மகான்கள் எவ்வளவோ பண்ணியிருக்கிறாங்க நம்ம நாட்டில் அந்த அக்னியெல்லாம் என்னன்னு கேட்டால் சூரியனிடம் இருந்து வருகிறது சூரியனும் கண்களில் உரைகிறான் சூரியனுடைய கதிர்களுக்கும் இந்த ஆத்மாவுக்கும் சம்பந்தம் உண்டு மோட்சம் அடையக்கூடிய ஆத்மா அந்த கதிர்களை பற்றி கொண்டு தான் முக்தி அடைகிறான் சூரிய மண்டலத்தின் வழியாக தான் ஆத்மா செலுகிறான் அப்படின்னு சொல்லி அர்ச்சனாதி கதிய சொல்லி இருக்கு அதான் இங்க அம்சுமான் கதிர்களின் தலைவன் அம்சுமத் செந்தனா வகா வகான உங்களுக்கு சகல விதமான மங்களும் உண்டாகட்டும் அதாவது தீமைகள் போன மங்களங்கள் உண்டாயிரம் நம்ம ஒரு லெட்டர் எழுதுற போது முதல்ல வந்து ஸ்ரீஹி அப்படின்னு போடுறோம் இல்லையா வைஷ்ணவர்கள்லாம் ஸ்ரீனு போட்டுதான் எழுதுவாங்க சம்ஸ்கிருதத்துல பேனாவுக்கு எழுதுகோளுக்கு என்ன தெரியுமா பேரு ஸ்ரீகரணம் ஸ்ரீகரணம்னா பேனான்னு ஏன் ஸ்ரீகரணம்னு சொன்னாங்கன்னா முதல் என்ன எழுதுறோம் ஸ்ரீன்னு தானே எழுதுறோம் அந்த காலத்துல அரிச்சு படின்னு ஒன்று சொல்லுவான் ஆனாவண்ணா அட்டையா அரிச்சுபடினு ஏன் சொல்லுவான்னா எழுத ஆரம்பிக்கிற போது ஹரி அப்படின்னு முதல்ல எழுதி எழுதிதான் அவர் ஆனாவண்ண எழுதுவான் ஹரின்னு ஆரம்பிக்கிறதுனால அதுக்கு அரிச்சுபடி என்ற பெயர் ஆயிடுச்சு அப்படி இந்த நாட்டில் வந்து ஒரு கடிதம் ஒரு சாஸ்திரம் ஒரு அபியாசம் ஸ்ரீ அல்லது திருவுருக அப்படின்னு எழுதாம எழுதுறதில்லை அப்படிப்பட்ட திரு உங்களுக்கு வரட்டும் என்று வாழ்த்துகிறார் அதை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க அக்ஷே ரக்ஷாம் நிபத்திய பிரதிசர வலையை ஒரு சின்ன அறிவிப்புங்க நேத்து உபன்யாசம் முடிஞ்ச பிறகு நம்ம பட்ட சுவாமிகள் சொன்னாங்க எனக்கு லேட்டாக நியூஸ் வந்தது நாளைக்கு இங்கே கிருத்திகை இருக்கிறதுனால அங்கே என்னளுக்கு உபன்யாசம் வச்சுக்க முடியாது நாளைக்கு ஒரு நாளைக்கு முத்துமாரியம்மன் கோவிலில் வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸ்பெஷல் ஆஃபீஸரே பெர்மிஷன் கேட்டாச்சு ஸோ நாளைக்கு மட்டும் சுதர்சன சதகம் அங்கே இருக்க முத்துமாரியம்மன் கோவிலில் எனக்கு என்ன வருத்தம்னா நாளைக்கு மட்டுமே வரக்கூடிய சில நண்பர்கள் இருக்கிறார்கள் அவங்களுக்கு இந்த நியூஸ் எப்படி பாஸ் ஆகும்னு தெரியல ஆனா உங்களுக்கு தெரியும் அவங்க எல்லாம் யாருன்னு அவங்க நீங்க நேரிட்டால் சொல்லிடுங்க அல்லது நாளைக்கு ஒரு நண்பர் வந்து இங்க கோயில் வாசல்ல இருந்துகிட்டு ஜனங்களை அனுப்பிச்சு அதுக்கப்புறம் ஆரம்பிச்சிக்கலாம் நாளைக்கு மட்டும் முத்துமாரன் கோவில் சனிக்கிழமைக்கு நாம இங்க வந்துடுறோம் இப்ப இந்த ஸ்லோகத்தை படிக்கணும் அக்ஷயாம் நிபத்திய பிரதிசர வலைஹி யோஜன்ரம் துஸ்தம்பே தூரிதும் சர்ச்சா சக்ரே சரந்தா சித்த பத்மம்யம் வந்தேயம் தியூமார்கே துரித்தான் அம்சுமத் செந்தனோ என்ற உபயதாரர்களான வைஷால் திருமதி லட்சுமிபாய் அம்மையர்களுக்கும் திருமதி அலமேலு புருஷோத்தமர்களுக்கும் இடமளித்த கோவிலாருக்கும் உங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் ஜெய் ஸ்ரீமன்